அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செவ்வாய்க்கிழமை விரதமுறை திருச்சிற்றம்பலம் திங்கட்கிழமை இரவில் பலகாரம் செய்து செவ்வாய்க்கிழமை அருணோதயத்தில் எழுந்து திருநீரு நெற்றியில் மாத்திரம் அணிந்து நல்ல நினைப்புடன் அங்க சுத்தி தந்த சுத்தி முதலானவையும் செய்து கொண்டு சூரியோதயத்திற்கு முன் ஆசாரமான சுத்த சலத்தில் ஸ்தானஞ்செய்து விபூதியை சலத்தினால் குழைத்து அனுஷ்டானப்படி தரித்து கொண்டு கணபதியை நெயத்து பின்பு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை நூற்றெட்டு முறை செபித்து பின்பு சிவத்தியானம் செய்து எழுந்து வாயலில் வந்து சூரியனை பார்த்து ஓம் சிவசூரியாய நமவென்று மெதுவாக சொல்லி நமஸ்கரித்து அதன் பின்பு அவ்விடத்திலே தானே நின்று கொண்டு தங்கள் தங்கள் மனத்தில் இருக்கின்ற முடித்துக் கொடுக்க வேண்டுமென்று ஸ்ரீ வைத்தியலிங்கரையும் தையநாயகியும் சாமியையும் தியானித்து கொண்டு பின்பு ஓம் வைத்தியநாதாய நமவென்று நூற்றெட்டு ஆயிரத்தெட்டு இரண்டில் எந்த அளவாவது செபித்து ஒரு பலம் மிளகு சீலையில் முடித்து வைத்தியலிங்கார்ப்பணம் என்று ஓரிடத்தில் வைத்து சிவனடியார் ஒருவர்க்கு உபசாரத்தொடு அமுது படைத்து பின்பு சுசியுடு பச்சரிசி பொங்கல் முதலான புசிப்பை அரை ஆகாரம் முக்கால் ஆகாரங்கொண்டு அன்று மாலையில் சிவதரிசனம் செய்து பாய்சயனம் கொட்டை முதலாகியவையும் விட்டு மெழுகிய தரையில் கம்பளம் விரித்து படுக்க வேண்டும் சிவசரித்திரம் கேட்க வேண்டும் ஜபம் செய்து கொண்டிருக்க வேண்டும் சந்தனம் புட்பம் தாம்பூலம் இராகம் சுகம் பெருந்தூக்கம் முதலானவையும் விட்டிருக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம்